رضی அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எதிரிகளின் குரான் தன் பயணம் மேற்கொள்வதற்கு நபி சலாஹி வசலம் அவர்கள் தடை விதித்தார்கள் இரண்டு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஆறு ஒன்பது